ஒவ்வொரு நாட்டிலேருந்து ஒவ்வொரு பதினெழு கூட்டம் கூட்டமாக வராங்க ஏமாமாலேருந்து ஒரு கூட்டம் வந்துச்சு அதில் வந்தவன் ஒரு ஏடாகுடமான ஆளாக இருந்தான் அவன் யார் அப்படிச்சுன்னா முசைலமத்துல் கதாப் இவன் வந்தவன் ரமிசுல்லா இவனுக்கு இஸ்லாத்து சொன்னாங்க நீ தாவாச்சி இஸ்லாத்தை வாப்பான்னு கூப்பிட்டாங்க இந்த முசைலம்மா என்ன பண்ணடா நான் இஸ்லாத்துக்கு வர்றேன் ஆனால் நீங்கள் மூத்தா போன பிறகு உங்கள் ஆட்சியில் எனக்கு தரணும் ஆஹா இவன் சைதானா இருக்கான ரசூல்லா சொன்னாங்க ஒரு மரப்பட்டை கூட தரமாட்டான் உனக்கு இது ஆட்சி என்பது அல்லாவுக்குரியது இதுல ஹக்குமே இல்லா இல்ல இல்ல ஆட்சி அதிகாரம் என்பது அல்லாவுக்குரியது அல்லா யாருக்கு நடன அவங்களுக்கு கொடுப்பான் நான் எனக்கு பிறகு நான் உனக்கு பாதி தருது எங்க பாப்பாவுட்ட நான் தூக்கி உத்தரத்துக்கு இது அல்லாவுடைய பூமி அல்லாவுடைய ஆச்சு பைத்திய மாதிரி பேசாத அவன் என்ன பண்ணான் கோச்சிட்டு போயிட்டான் முசைலமா போய் அவன் ஊரில் போய் என்ன சொல்லிட்டான் அப்படின்னு சொன்னால் நான் முகமது அக்ரிமெண்ட் போட்டு வந்துட்டேன் அவர் மோத்தா போன பிறகு பாதி சொத்து எனக்கு தான் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தோம் கொஞ்ச கொஞ்சமாக சொல்லி கடைசியில் முகமது உயிரோடுக்கும்போதே அல்லா வந்து எனக்கு ட்ரெயினிங் எடுக்கிறதுக்காண்டி என்ன ஒரு நபியாக அனுப்பிட்டான் மோத்து முகமது மூத்தா போனதுக்கு அப்புறம் நான் தான் கடைசி நபியா அப்படின்ட்டான் நான் தான் கடைசி நபின்ட்டான் நம்ம செய்யலப்பா எத்தன் பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் ஒரு நாள் புகாரி ஷீப் அதிசில் வருது ரசூல்லாஹி சல்லல்லா அலிஸ்லத்துக்கு ஒரு முறை எமாமா தேசத்திலிருந்து போரில் வென்ற அந்த கனிமத்து பொருள் ஒரு தங்க காப்பு இருக்குது தங்க காப்பு நபிசலாஜ் கனவு காண்டாங்க ரசூல்லாவுக்கு தங்க காப்பு அணிவிக்கப்பட்டிருக்கு யாருக்கு நபிசல்லாளுக்கு கண்ணியமாது காப்பு என்பதே அது பெண்களுக்குரிய ஆபரணம் காப்பு என்பது அணிகள் என்பது பெண்களுக்குரியது அது ஆண்மை மிக்க ரசூல்லாவுக்கு அணிவிக்கப்படுது அது தங்க காப்பு ஆண்களுக்கு அறமானது அந்த தங்க காப்பை கூட ரசூல்லாவுக்கு அனுப்பிச்ச உடனே நபிசுராஜ் நமக்கு போய் அனுப்பிச்சிருக்காங்களே என்னது அசிங்கமா இருக்குது அப்படி கனவுலேயே ரசூல்லா இருக்கிற வேதனையா இருக்குது புகார் வருது அப்போ கனவுலேயே அவங்களுக்கு அறிவிக்கப்படுது நபியே நீங்க வாயினால ஊதுங்க அப்படின்னு சொல்லி பூண்டு ரசூலா ஊதுனாங்க காப்பு காணா போயிடுச்சு இந்த கனவை ரசூச காலில் சகாபாக்க சொல்றாங்க நபிசா சஹாபாக்கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி எனக்கு ஒரு கனவு கண்டேன் அந்த கனவுல இப்படி காப்பு அணிவிக்கப்பட்டுச்சு நான் என்னடா காப்புன்னு பார்த்தேன் ஊத சொன்னாங்க ஊதுனேன் காணா போயிடுச்சு சகாபாக்கிட்ட என் ரசூல் என்ன அர்த்தம் அதுக்கு என்ன விளக்கம் நபீஸ்லான்னு சொன்னாங்க இரண்டு காப்புகளும் எனக்கு பிறகு தோன்றக்கூடிய இரண்டு பொய்யான நபிகள் ரெண்டு பொய்யான நபிகள் அந்த ரெண்டு பொய்யான நபிகளும் என்னுடைய உம்மத்தினரால் கொல்லப்படுவார்கள் அதான் பூணு ஊதின உடனே போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க சோர்ல இந்த அதீஸுக்கு இவம் இப்படி ஹஜ் அஸ்கலானி ரஹமத்துல்ல அலி ஃபத்தஹ்பாரியில் புகாரியுடைய விளக்கத்தில் அழகாக எழுதுறாங்க இந்த தங்க காப்பு என்பது ரசூல்லாவுக்கு அணிவிக்கப்பட்டது எவனொருவன் ரசூல்லாவுக்கு பிறகு தன நபின்னு அது பெருமானா சல்லல்லா அலசலுக்கு கேவலத்தை ஏற்படுத்துறது ஏற்படுத்துவலப்படுத்துறது தான் ஏன்னா எப்படி ஒரு மனிதனுக்கு ஒருத்தன் தான் தந்தையா இருக்க முடியுமோ அதே மாதிரி இந்த உம்மத்துக்கு ஒருத்தன் தான் நபி